வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் அகத்திய படலம் பொன்னார் கழல்கள் அரிச்சி திடப்போது கொய்யும் கை நாகமாலை நினைந்தே கரா ஒன்று கௌவ என் நாயகனே என தன் கையெடுத்து அழைப்ப அண்ணான் அங்கெய்தி விடுவித்ததிலோ பூவார்கமலத்து அயன் நல்கிய பூவை தன்மேல் தூவாமயலாய்க்கிளியாகி தொடர்ந்து செல்ல காவாய்ப்பரனே எனலோடும் கலங்கள் என்றே தேவாதி தேவன் அருள் செய்தது தேர்கிலாயோ சத்தார் பிரிவு தனது இல்லை தடிந்த எல்லை இத்தாரணியில் அளவு இல் பிறப்பு எய்துக அத்தாருழியென்று அறிநோற்றுழி ஐயன் வந்து பத்தாக என்று நிறுவுற்றது பார்த்திடாயோ தேவர்கெனினும் நிலத்தின் கண் செறிந்து வாழ்வோர் ஏவர்க்கெனினும் ஒரு துன்பு ஊரின் எய்தி நீக்கல் காவற்குரியார் கடனாமக் கடமை தூக்கின் மேவர்கரிதாம் தனிமுத்தியின் மேலது என்றோ தெள்ளத் தெளிந்த மறைக்கள்வனைச் செற்ற மீன் போல் அள்ளற்கடலை ஒரு நீயகன் கையடக்கி கள்ளத்தவுணன் நிலை காட்டின கண்ணில் வைத்த கொள்ளைக் கருணை உலகெங்கணும் கொண்டதெந்தாய் விந்தக் கிரிநாரதன் சூழ்ச்சியின் வேறு வெற்போடு இந்தப் பொழுதத்திகள் கொண்டு உலகெங்கும் ஈராம் அந்தத் துயரும் கைலைக் கிணையாவலென்றே சிந்தித்தது கொல் எழுந்திட்டது சேனதெல்லாம் மண் எ எ எ எ எ எ எல்லை அளவு இட்டிடுமால் கொல்லென்றே எண்ணுற்றவரும் வெறுக்கொண்டிட ஈண்டை விந்தம் விண்ணுற்ற அண்டத் துணையாய் மிசைப்போவதையா கண்ணுற்ற நோக்கம் விடுத்தே இது காண்கிலாயோ மல்லர்கிறிவிண்ணெறி மாற்றலின் மற்றமக்குஞ்செல்லது பாருடைத்தேயமுற்றும் எல்லைப் பொழுது குற்ற இவற்றை நீக்க ஒல்லைக் குறியோ இவரல் வேண்டுமென்றுன்னலுற்றார் உன்னலோடும் உலகம் நனந்தலை பொன்னின் மேருப்புடையோர் பொதும்பரின் மண்ணினோற்று உரை வன் தமிழ் தன் உளத்திலத்தன்மை கண்டானரோ மேக்கு உயர்ந்திடும் பிந்தத்தினாற்றலை நீக்கிவான நெறியினைத் தொன்மை றையும் அகற்றுவான் ஊக்கினான் முன் உதவதியை உண்டுளான் துள்ளி கண்ணிடை தூங்குற கை தொழ உள்ளம் என்பொடு உருக உரோமார் புள்ளி பொங்கப் புகழ்ந்து புரிசடை வள்ளல் தன்னை மனத்திடை முன்ன முன்னும் எல்லையில் மூறி மின்னு தன் சுடர் வெள்ளி வெற்பின்மிசை பொன்னின் மால் வரை போந்தெனப் புங்கவன் துன்னு பாரிடர் சூழ்தர தோன்றினான் ஆதிவுற்றுழி அச்சமுடு எழி மூதூரைத் தமிழ் முற்றுனர் மாமுனி கோதை உற்றிட கும்பொடு வாங்கிய பாதவத்தில் பணிந்தனன் பன்முறை சென்னி பாறில் திளைத்திடத் தாழ்ந்து பின் முன்னர் நின்று முறைப்படப் போற்றலும் மின்னுலாம் சடை விண்ணவன் வெகியது என்னை மற்ற அது எம்புதியென்றான் விந்த மால்வரை மேருவை மாறு கொண்டு அந்தரத்தை அடைத்த அதன் வழி சிந்த என் கண் சிறிது அருள் செய்கையெனா சந்தநூல் தமிழ்தாபதன் கூறினான் அக்கணத்து உனக்காற்றல் வழங்கினாம் மிக்க மிக்கவிந்தத்தை வேறுடும் வீட்டி அத்தைக்கிணம் சென்று சீர்புதியக்கு வைக என புங்கவன் செப்பினான் என்றலும் தொழுதேத்தினின் பூசனை நன்று செய்ய நலித்தடம் கூவலும் நின்றிடா புனல் நீடவும் தென் திசைக்கு ஒன்று ஓர் தீர்த்தம் உதவுக என்று ஓதினான் அனைய காலை அரும் கைலாயமேல் இனிது வைகிய ஏழ் நதி தன் உளும் பனிமதிச்சடை பண்ணவன் முந்தினான் அந்த வேலை அஃது உணர்ந்தே வெறி சிந்தை பின் உறச் சென்று வந்து காவிரி வந்தனை செய்தலும் எந்த நோக்கி இதனை எம்புவான் தீது நீங்கிய தென் ஏகிய கோது குருமுனி தன்னொடும் போதல் வேண்டும் பொறுப்புனல் காவிரி மாது நீ எனமற்று அவள் கூறுவாள் திண்மை பொறி செற்றுளன் ஆயினும் அண்ணலே இவன் ஆண் தகையாகுமாள் பெண்ணியானவன் பின்செலல் நீதியோ எண்ணின் ஏதும் இயற்கை என்றென்னவே திருபியில் சிந்தையன் தீது நன்கில் படா ஒருமை கொண்ட உலத்தன் நம் பெரியன் இங்கு இவன் பின் உறச் செல்கையெனாருள் புரிந்தன நாளமிடற்றினான் ஆங்கு அதற்கு இசைந்து அந்நியன்றியான் தீங்கு இயலாத முனியொடு மேய ஒருவர் இவன் தன்னை நீங்கு காலத்தை நீயருள்கனவே நன்று நன்று இது நங்கை நங்கையினின் காரணத்தை என்று நோக்கி இவன் கரம் காட்டுவன் அன்று நீங்கி அவனியின் பாலதாய் சென்றுவைக என செப்பினன் எந்தையே செப்பு மாற்றம் செவி கமுதாதலும் அப்பெரும் புனல் ஆறு அவன் பின் செல ஒப்பலோடும் உயிர்க்குயிராகியோன் தப்பின் மா முனிக்கு இன்னது சாற்றினான் நீடு காவிரி நீத்தத்தை நீ இனி கோடி உன் பெறும் குண்டிகைப்பால் என நாடியத்திரம் செய்தலும் நன்முனி மாடு சேர்ந்தனள் மாநதி என்பவே ஆய அகத்திய தென் திசை தேயமேகன நல்குரா பாயுமாள் விடைப்பாகன் மறைந்தனன் போயினான் செறி இனத்தொடும் அத்தனங்கொருவான் நான் அருளடைந்தங்கண் நீங்கி மெய்த்தது மதலை வேண்டி விதப்பர்கோன் பயந்த லோபா முத்திரை தனை முன்வேட்டு முதுக்குரை திண்மை சான்ற சித்தனை அளித்த வள்ளல் தென்றிசை நோக்கிச் சென்றான்